நற்றினை நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நற்றினையின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி சரவெடி இந்நிகழ்ச்சிக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நற்றினை நேர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி தினத்தில் இருந்தாவது நாம் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்வோம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோம் என்ற கருத்தினை உணர்த்தக்கூடிய ஒரு சிறிய கதை அரண்மனை அரண்மனை வாசலை ஓட்டிய ஒரு பிச்சைக்காரர் முழுவர் அரண்மனை வாசலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த கதவில் கடிதத்தை கவனித்தார் பிரம்மாண்டமான ஒரு விருந்து அளிக்க இருப்பதாகவும் இந்த விருந்தில் கலந்து கொள்வதற்கு அனைவரும் ராஜ உடையில் வரவேண்டும் என்ற தகுதியும் இடம்பெற்றிருந்தது அதாவது ராஜ உடையில் வரவேண்டும் என்ற ஒரு அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இதனை கவனித்த அந்த பிச்சைக்காரர் தான் உடித்திருந்த ஒரு தடவை பார்த்துக் கொண்டார் நமக்கெல்லாம் இந்த விருந்தில் எங்கே கலந்து கொள்ள தகுதி இருக்கின்றது நிச்சயமாக இந்த விருந்தில் கலந்து கொள்பவர்கள் அரசராக அரச குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் நாமெல்லாம் உள்ளே சென்றால் அனுமதிக்க மாட்டார்கள் என மனம் சஞ்சலப்பட்டார் இருப்பினும் தனது மனதில் ஒரு சிறிய தைரியத்தை வளவழைத்துக் கொண்டு மன்னரிடம் சென்று பழைய உடையை கேட்டு பார்ப்போம் என்று அரண்மனை வாசலை சென்றடைந்தார் அரண்மனை காவலாளியிடம் மன்னரை பார்க்க வேண்டும் என கூறினார் இதனை கேட்ட காவலாளி மன்னரிடம் அனுமதி வாங்கி வந்தார் உடனே அந்த பிச்சைக்காரர் அரண்மனை உள்ளே சென்று மன்னரிடம் வணக்கத்தை தெரிவித்தார் மன்னர் என்னை பார்க்க வேண்டும் என்றாயாமே என்ன விஷயம் என்று கேட்டார் மன்னா எனக்கு நான் சாப்பிட்டு பலனாகி பல நாளாகிவிட்டது எனக்கு இந்த விரிந்தில் கலந்து கொள்வதற்கு ஆசை ஆனால் என்னிடம் அரசருடைய தயவு செய்து உங்களுடைய பழைய அரசருடையை எனக்கு தந்து உதவுமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என மன்னரிடம் கேட்டார் இதனை கேட்ட மன்னர் தனது பழைய ஆடையை அந்த பிச்சைக்காரருக்கு அந்த ஆடையை வாங்கிய அந்த யாசகர் ஆடையை உடைச்சினார் அந்த உடையோடு கண்ணாடி முன் பார்த்துக்கொண்டு தனது கம்பீரமான தோற்றம் இருப்பதை கண்டு மகிழ்ந்தார் அப்பொழுது மன்னர் இனிமேல் நீ இந்த விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதியானவன் தகுதியானவனாகிவிட்டாள் அத்துடன் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆடையை நீ துவைக்க இது இந்த ஆடை கிளியாது நீ இறக்கும் வரை இந்த ஆடையை வைத்துக் கொள்ளலாம் என கூறினார் இதை கேட்ட அந்த யாசகர் அதாவது மகிழ்ந்தார் விழுந்தில் கலந்து கொள்வதற்கு சென்றபொழுது தனது மூளையில் இருந்த அவருக்கு முன் அந்த மூளையில் இருந்த பழைய துணியை கவனித்தார் உடனே அவர் மனம் சஞ்சலப்பட்டது மன நடுக்கத்துடன் அந்த உடையை பார்த்து அதை கையில் எடுத்துக்கொண்டார் அத்துடன் மன்னர் அளித்த விருந்தினையும் விருந்திலையும் அவர் கலந்து கொண்டார் அவர் சாப்பிடும் பொழுதெல்லாம் அந்த அழுக்கான உடை அவர் கையில் வைத்திருந்த அழுக்கான உடை அடிக்கடி கீழே விடும் பொழுது அதை கீழே குவிந்து எடுத்து எடுத்து தனது பக்கத்தில் வைத்துக் கொள்வதிலேயே அவரது கவனம் இருந்தது அதனால் அவர் மன்னர் பரிமாறிய அந்த விருந்தை சரியாக கூட அவரால் சாப்பிட இயலவில்லை அந்த பழைய அழுக்கு ஆடை மூட்டை அடிக்கடி கீழே அதை எடுத்து வைத்துக் கொள்வதிலேயே கவனம் செலுத்த ஒரு வழியாக விருந்து முடிந்தது அதாவது அந்த பிச்சைக்காரன் வெளியே வந்து அவருக்கு தங்க இடம் இல்லாததால் அந்த உடையை கையிலே அந்த அழுக்கு பழைய அழுக்கு உடையை கையிலேயே வைத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருந்தது அவர் அந்த உடையை பார்க்கும்பொழுதெல்லாம் அவரது மனம் மிகவும் சஞ்சலப்பட்டது பல நாட்கள் அவர் எங்கே பிச்சை பிச்சை எடுக்க சென்றாலும் அவரது அழுக்கு மூட்டையை கையில் வைத்துக் கொண்டு அந்த அரச உடையின் உடையிலேயே அவர் பிச்சை எடுத்துக் மக்கள் அனைவரும் அந்த அரச உடையை கவனிக்காமல் அவர் கையில் வைத்திருந்த அழுக்கு மூட்டையை மட்டுமே பார்த்தனர் நாளடைவில் அவரை அந்த பிச்சைக்காரரை மக்கள் அனைவரும் ஏலனம் செய்ய ஆரம்பித்து விட்டனர் அழுக்கு மூட்டை கிழவா அழுக்கு மூட்டை பொதிக்கிழவா என அவரை கூற கூற ஆரம்பித்தனர் இறக்கும் அந்த பிச்சைக்காரர் இறக்கும் தருவாயில் மன்னர் அவரை பார்க்க சென்றிருந்தார் அப்பொழுது அவரது அழுக்கு மூட்டை அந்த பிச்சைக்காரர் தலைக்கு வைத்திருப்பதை கவனித்து அந்த அரசர் மனம் மிகவும் கவலை கொண்டார் ஆம் அவனுக்கு அந்த பழைய அழுக்கான உடையின் மீது நாளாக நாளாக பற்று ஏற்பட்டதால் அதிக நாட்டம் ஏற்பட்டதால் அவருக்கு அந்த உடையை தூக்கி எறிய மனமில்லை அதனால்தான் அவர் ஒரு மூட்டையாக அதை கட்டி வைத்து கட்டி வைத்துக் கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் அவர் இறக்கும் பொழுது அந்த மூட்டையை தலைக்க வைத்திருந்தே அவர் இறந்து போயிருக்கிறார் அந்த யாசகர் மட்டுமல்ல நாமும் இதுபோலதான் அழுக்கு மூட்டை எனப்படும் பாவம் கோபம் விரோதம் பகைமை போன்ற பல எண்ணங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகின்றோம் அந்த யாசகருக்கு அழுக்கு மூட்டையே அவருக்கு வாழ்நாளில் மரணமாக வந்ததை போல நமக்கும் இந்த மனதில் இருக்கக்கூடிய பாவம் கோபம் பகைமை விரோதம் என்ற இந்த அழுக்கு மூட்டை நமக்கு இறக்கும் தருவாயில் கூட நமக்கு மரணத்தை தரக்கூடும் எனவே இந்த தினத்தில் அதாவது நாளை என்ன நடக்கிறது என்பதை பற்றி எண்ணாமல் இந்த தினத்திலாவது நம் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்ற எண்ணம் அனைவரிடமும் வர வேண்டும் என கூறிக்கொண்டு நற்றினேர் நச்சின நேர்களுக்கு மீண்டும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்